நன்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விஜய் நான் காரைக்குடியில் அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் காந்திஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் கடுமையாக பேசுபவர் என எண்ணுவர் பலர் ஆனால் நகைச்சுவை அவருடன் கூட பிறந்தது ஒரு விமர்சகர் காந்திஜிக்கு எழுதிய கடிதத்தில் உங்கள் காலத்தில் வாழும் துரதிருஷ்டம் பெற்றவன் என குறிப்பிட்டிருந்தார் இவருக்கு என்ன பதில் அளிக்கலாம் என பட்டேலிடம் கேட்டார் காந்திஜி விஷத்தை குடி என்று எழுதுங்கள் என்றார் அப்படி எழுத எனக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுபிடி என எழுதினால் என கேட்டார் காந்திஜி இதனால் அவருக்கு என்ன லாபம் கிட்ட போகிறது உங்களுக்கு விஷத்தை கொடுத்தால் நீங்கள் மடிந்து போவீர்கள் அவருக்கும் தூக்கு தண்டனை கிடக்கும் உங்களுடன் மறுபிறவியிலும் சேர்த்து பிறந்து வைப்பார் அதைவிட அவர் தாமே விஷத்தை குடித்து மடிவது மேல் என்றார் பட்டேல் காந்திஜிக்கு மற்றொரு நண்பர் நாம் மூன்று மடங்கு சுமையுள்ள உடனுடன் நிலத்தில் நடக்கின்றோம் எத்தனையோ எறும்புகளை நசுக்கி விடுகிறோம் என எழுதியிருந்தார் காந்திஜியிடம் இனி கால்களை தலைமையில் வைத்து நடக்குமாறு எழுதுங்கள் என்றார் பட்டேல் காந்திஜியிடம் இன்னொரு நண்பர் மனைவி குரூபி அழகற்றா உருவாம் உடையவளாக இருப்பதால் பிடிக்கவில்லை என எழுதினார் அவருடைய கண்களை பிணுங்கிக் கொள்ள சொல்லுங்கள் அப்போது அவருடைய குரூபம் தெரியாது என்றார் பட்டேல் நன்றி